காலை வெளிச்சம் கா வெளிச்சம்ேவிய ராகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் கொண்டு முப்பத்தி இரண்டாம் வசனங்கள் பண்டிகை ஆறு யோம்கிபோர் பாகம் மூன்று நேற்றைய காலை வெளிச்சத்தின் தியானத்தின் தொடர்ச்சியாக நம் இதயங்கள் இன்னும் பாவ நிவாரண நாளிலும் புதிய சிருஷ்டியின் பயணத்திலும் நிலைத்திருக்கின்றன இஸ்ரேலின் பிரதான ஆசாரியர் எப்படி வருடத்திற்கு ஒருமுறை மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்தார் என்பதையும் இது கிறிஸ்துவை நோக்கியும் புதிய சிருஷ்டியின் பாதை முழுமையடைவதை நோக்கியும் எப்படி முன்னறிவித்தது என்பதையும் நாம் பார்த்தோம் இரண்டு ஆனால் விவரங்களை நாம் கவனிக்க போகிறோம். பத்தாம் மற்றும் ஏழாம் மாதம் இவை கேலண்டரில் தற்செயலாக அமைந்தவை அல்ல வேதத்தில் எங்கள் பெரும்பாலும் அர்த்தங்களோடு வருகின்றது இங்கே யாவே தேவன் சோதனை முழுமை மற்றும் கிறிஸ்துவின் மனவாட்டி முழுமையாக ஆயத்தமாகும் தருணம் ஆகியவற்றை குறித்து நமக்கு அமைதியாக போதிக்கிறார் தேவன் ஒன்பதாம் நாளையோ அல்லது பதினொன்றாம் நாளையோ தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக ஏழாம் மாதத்தின் நாளையே பாவ நாளாக குறிப்பாக தேர்ந்தெடுத்தார் வேதத்தில் திரும்ப திரும்ப பத்து என்ற எ அளவு முழுமையான பொறுப்பு மற்றும் முழுமையான சோதனையை குறிக்கிறது இதற்கு மிகவும் பிரபலமான உதாரணம் இஸ்ரேலுக்கான தேவனுடைய நிபந்தனைகளின் முழுமையான சுருக்கத்தை அவற்றில் நாம் காண்கிறோம் ஒழுக்க விஷயங்களில் பத்து என்பது ஒரு முழு தொகுப்பாக மாறுகிறது முழுமையான கடமை முழுமையான தரம் தேவன் பத்தாம் நாளில் பாவ நிவாரண நாளை வைக்கும் பொழுது அது இது முழு கணக்கு முழு மதிப்பு மற்றும் முழுமையான நிரூபிக்கப்படும் நாள் என்று சொல்வது போல இருக்கிறது இந்நேரத்திற்குள் இனி எந்த நாட்களையும் சேர்க்க முடியாது அளவு அதன் நியமிக்கப்பட்ட நிறைவை அடைந்துவிட்டது நம் ஆண்டவரும் பத்து என்ற எண்ணெய் ஒரு ஸ்திரீயும் அவளுடைய வெள்ளி காசுகளையும் குறித்து உவமையில் மிக அழகாக பயன்படுத்தியுள்ளார் லூக்க பதினைந்தாம் அதிகாரம் எட்டு முதல் கொண்டு பத்தாம் வசனங்களில் பத்து வெள்ளி காசுகளை வைத்து கொண்டு அதில் ஒன்றை தொலைத்த ஒரு ஸ்திரீயை பற்றி அவர் பேசுகிறார் அவள் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுகிறாள் அந்தபகுதியின் பகுதியின் கலாச்சாரத்தில் ஒரு மனப்பெண் பெரும்பாலும் பத்து வெள்ளி காசுகள் கொண்ட தலை கிரீடத்தை தன் வரதட்சணை மற்றும் அலங்காரத்தின் ஒரு பகுதியாக அணிந்திருப்பாள் அந்த பத்து காசுகளும் சாதாரண பணமல்ல அவள் ஒரு மனப்பெண்ணாக முன்னிறுத்தப்பட தயாராகும் பொழுது அவளுடைய கணம் அழகு மற்றும் முழுமையின் விலையேறப்பெற்ற அடையாளங்களாக அவை இருந்தனின் மனவாட்டியின் பார்க்கலாம் அவர்கள் கிருபைகள் மற்றும் விசுவாசம் என்கிற முழுமையான தொகுப்பால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காசையும் குணாதிசயத்தின் ஒரு அம்சமாக நினைக்கலாம் தாழ்மை விசுவாசம் கீழ்படிதல் பொறுமை சத்தியத்தின் மீதான அன்பு மற்றும் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலான அன்பின் ராஜரீக கட்டளை பத்து காசுகளும் ஒன்றாக இருப்பது எதிலும் குறைவில்லை என்பதை காட்டுகிறது இது முழுமையாக அலங்கரிக்கப்பட்டு முழுமையாக சோதிக்கப்பட்டு தன் மனவாளனுக்கு அருகில் நிற்க தயாராக இருக்கும் ஒரு மனவாட்டியின் சித்திரம் அந்த வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் மாதத்தின் பத்தாம் நாள் என்பது வெறும் ஒரு தேதியை மட்டும் குறிக்கவில்லை அவசியமென்று எண்ணிய ஒவ்வொரு காசும் அதாவது குணாதிசயமும் அவளுக்குள் உருவாக்கப்பட்டு மெருகூட்டப்பட்ட அந்த தருணத்தை அது பேசுகிறது நிஜமான பத்தாம் நாளுக்குள் புதிய சிருஷ்டியாகிய ஜெயம் கொள்கிறவர்கள் தங்கள் சோதனையின் முடிவை அடைந்து விட்டார்கள் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் பத்து பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று யஜமான் சொல்லும் அந்த உண்மையுள்ள ஊழியக்காரனை போல இவர்களும் தங்களிடம் ஒப்படைவர்களாய் இருந்திருக்கிறார்கள் அவர்களின் விசுவாசம் பாடுகள் சேவை மற்றும் கீழ்ப்படிதலின் வாழ்க்கை அதன் முழு அளவை எட்டிவிட்டது அவர்களுக்கான பாவ நிவாரண நாள் என்பது கிருபையினால் இந்த முழு மதிப்பையும் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு முத்திரை குத்தப்படும் நாள் இந்த நாள் ஏழாம் மாதமாகிய திஸ்ரீ மாதத்தில் வருவதையும் நாம் கவனிக்கிறோம் இஸ்ரேலின் பரிசுத்த கேலண்டரில் அந்த மாதம் பரிசுத்த நாட்களால் நிறைந்தது ஒன்றாம் தேதி எக்காள பண்டிகை பத்தாம் தேதி பாவனிவாரண நாள் பதினைந்தாம் தேதி தொடங்கும் கூடார பண்டிகை வேதத்தில் ஏழு என்பது முழுமை மற்றும் பூரணத்தின் வேலையை முடித்து நாளில் ஓய்ந்திருந்தார் மாறியது ஏழாம் வருடம் பூமி ஓய்ந்திருக்கும் ஓய்வு வருடம் ஏழு வருடங்களின் ஏழு சுழற்சிகளுக்கு பிறகு ஐம்பதாம் வருடம் அதாவது யூபிலி வந்தது மாதம் முழுவதும் பரிசுத்தமான கூட்டங்களால் நிறைந்திருப்பதை பார்க்கும் பொழுது அது உயர்ந்த நிலை கொண்ட நிறைவு மற்றும் ஓய்வை குறிக்கிறது என்று நாம் புரிந்து வேண்டும் மனித குலத்தின் நீண்ட வரலாற்றை பார்த்தால் யுகங்களை ஒவ்வொன்றும் ஆயிரம் ஆண்டுகள் கொண்ட ஏழு பெரிய நாட்களாக பார்க்க வேதம் மற்றும் தீர்க்க தரிசனம் நம்மை அனுமதிக்கிறது தீமை அனுமதிக்கப்பட்ட காலமும் சுவிசேஷ யுகமும் ஆண்டுகளை உழைப்பு இருள் மற்றும் கற்றலின் ஆறு நாட்களை உருவாக்குகின்றன ஏழாவது நாள் அதாவது ஏழாவது ஆயிரம் வருட காலம் கிறிஸ்துவின் ஆயிர வருட அரசாட்சியை குறிக்கிறது திட்டத்தின் மாபெரும் அந்த ஆயிர வருட யுகத்தில் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி யாவை தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்றும் ஜனங்கள் மன்னிக்கப்பட்டு போதிக்கப்படுவதால் நான் வியாதியாயிருக்கிறேன் என்று ஒருவரும் சொல்ல என்று தீர்க்கதரிசிகள் கண்டார்கள் இந்த அர்த்தத்தில் 7 மாதமாகிய திஸ்ரீ மாதத்தை அந்த ஏழாவது ஆயிரம் வருட காலத்தின் ஒரு சித்திரமாக பார்க்கலாம் இது ராஜ்யத்தின் ஏற்பாடுகள் அமைக்கப்படும் நியாயத்தீர்ப்பு நடைபெறும் மற்றும் சபை மற்றும் உலகமாக தருணத்தை குறிக்கிறது ஏழாம் மாதம் ராஜயுகத்தை குறிக்கிறது என்றால் அதற்குள் வரும் பத்தாம் நாள் சபையின் அதாவது நாற்பத்தி நாலாயிரம் பேரின் நிறைவை அதிகாரம் ஒன்றாம் வசனம் விவரிக்கிறபடி அவர்கள் தங்கள் நெற்றிகளின் பிதாவின் நாமம் எழுதப்பட்டவர்களாய் சியோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறார்கள் அவர்களின் பலி முடிந்தது அவர்களின் சோதனை முடிந்தது அவர்களின் பாவ நிவாரணம் மகிமையில் அவர்களுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட்டது கொடுக்கப்பட்ட சட்டத்தோடு இங்கே ஒரு அழகான தொடர்பு இருக்கிறது ஐம்பதாம் ஆண்டில் தேசம் முழுவதும் விடுதலை கூறப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார் கடன்கள் மன்னிக்கப்பட்டது சுதந்திர நிலங்கள் திரும்பி தரப்பட்டது அடிமைகள் அடிமைகள்டுதலையாக்கப்பட்டார்கள் இந்த யூபிலியை அறிவிக்கும் சத்தம் எந்த சாதாரண நாளிலும் ஊதப்படவில்லை கட்டளை மிகவும் துல்லியமாக இருந்தது அப்பொழுதும் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் எக்கால சத்தம் துணிக்கும்படி செய்ய வேண்டும் மீண்டும் அதை மூன்று குறிகளை நாம் காண்கிறோம் பத்தாம் நாள் ஏழாம் மாதம் பாவனிவாரண நாள் இப்பொழுது யூபிலி எக்காளம் இது நமக்கு ஒரு வலுவான மற்றும் மென்மையான சித்திரத்தை தருகிறது சபை முழுமையாக மகிமைப்படுத்தப்படும் பொழுது புதிய சிருஷ்டியின் கடைசி உறுப்பினரும் எண்ணிக்கையும் சேர்க்கப்படும் பொழுது பூமியின் மாபெரும் யூபிலி மீதமுள்ள மக்களையும் உலகத்தையும் மீட்கும் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது சபைக்கான பாவ நிவாரண நாள் முடிகிறது திறக்கிறது அந்த அவர்களின் தலையாகிய கிறிஸ்து இயேசுடனும் இணைந்து பாவம் மரணம் அடிமைத்தனம் மற்றும் அறியாமையிலிருந்து உண்மையான விடுதலை தேசம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏழாவது மாதம் யுகத்தை குறிக்கிறது பத்தாவது நாள் புதிய சிருஷ்டியின் பலியின் முழுமையான மதிப்பை குறிக்கிறது பரலோகத்தின் வேலை சபையில் முடிந்து விட்டது என்பதையும் உலகிற்கான பரலோகத்தின் வேலை அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்பதையும் குறிக்கும் திருப்பு முனையை இவை இரண்டும் இணைந்து குறிக்கின்றன ஆகவே இந்த சிந்தனைகளை நாம் நம் இதயங்களில் சேகரித்துக் கொள்வோம் ஏழாம் மாதம் நாம் தேவனுடைய திட்டத்தின் மாபெரும் ஓய்வு காலத்தில் அதாவது கிறிஸ்துவின் ஆட்சியும் நியாயத்தீர்ப்பும் ஒழுங்குபடுத்தப்படும் ராஜ்ய இருக்கிறோம் என்பதை நினைவூட்டுகிறது ஜெயம் சோதனைகளுக்கு ஒரு திட்டவட்டமான முழுமையான முடிவு உண்டு என்பதை பத்தாம் நாள் நினைவூட்டுகிறது அந்த லக்கு எட்டப்படும் பொழுது மனவாட்டியின் பத்து காசுகளும் சரியான இடத்தில் இருக்கும்பொழுது அவளுடைய குணாதிசயத்திலும் உண்மையிலும் இனி எதுவும் சேர்க்கப்பட தேவையில்லை என்ற நிலை வரும்பொழுது புதிய சிருஷ்டிக்கான பாவ நிவாரண முடிவடைகிறது இலட்சத்தி நாற்பத்தி பேர் இரும்பு கோள்களால் ஜாதிகளை ஆளவும் கிறிஸ்துவின் சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் உலகத்தையும் தூதர்களையும் யூவிலி எக்காலம் ஒழிக்கும் மனித குல அடிமைத்தனத்தின் நீண்ட இரவு இறுதியாக விடுதலையின் விடியற்காலயத்திற்கு வழிவிடும் இந்த அமைதியான நிச்சயத்தோட பத்து மற்றும் ஏழு என்ற விவரங்கள் வெறும் உலர்ந்த எண்கள் அல்ல அவை தேவனுடைய வழிகாட்டிகள் என்பதை நாம் பார்க்கிறோம் சோதனை முடிவற்றது அல்ல ஓட்ட பந்தயம் இல்லாதது அல்ல திட்டம் நிச்சயமற்றது அல்ல என்று அவை நமக்கு சொல்கின்றது புதிய சிருஷ்டியின் பாதை இடுக்கமானதாகவும் கடினமான ஏற்றத்துடன் இருந்தாலும் மறைவான ஒவ்வொரு கண்ணீருக்கும் விசுவாசமான ஒவ்வொரு அடிக்கும் முழுமையான மதிப்பு அங்கீகரிக்கப்படும் ஒரு நாளுக்கு அது நம்மை அழைத்து செல்கிறது அதற்கு முன்பு ஒரு முழு உலகமே தனது யூபிலிக்காக காத்திருக்கிறது ஜபம் எங்கள் பிதாவாகிய யாவை உமது நாட்களும் எண்களும் கூட அன்பையும் முழுமையையும் பேசுகிற அளவுக்கு ஞானமும் துல்லியமும் நிறைந்த உமது திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய சிருஷ்டியின் சோதனை ஒரு நாள் முடிவடையும் என்றும் உமது மனவாட்டி உமக்கு முன்பாக முழுமையாக நிற்பாள் என்றும் உள்ளத்திற்காக உம்மை துதிக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாய் முதலாம் உயிர்த்தழுதலுக்காகவும் அனைத்து சிருஷ்டிகளையும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கும் வரும் யுகத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை முகமுகமாய் தரிசிக்கவும் திரை பயம் அல்லது இடைவெளி இல்லாமல் உமது பிரசனத்தில் வாசம் பண்ணவும் எங்கள் உள்ளங்கள் இயங்குகின்றன என்பதை அறிக்கையிடுகிறோம் பிதாவே அந்த நாள் வரை எங்களை விசுவாசமுள்ளவர்களாய் காத்து கொள்ளும் நாங்கள் உமக்கு முன்பாக மகிழ்ச்சியோடே நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு எல்லா கனத்தையும் இருக்க எங்களுக்கு உதவும் பிதாவே ஆமேன்